ஆயிரத்தி அறுநூற்று பதினேழு நாளில் தீர்ப்பு கூறப்படும் மனிதர்களின் முதல் நபர் இறைவடியில் உயிர்த்தியாக அவர் கொண்டு வரப்படுவார் தனது அருப்புடையை அவரிடம் அல்லாஹ் எடுத்துக் கூறுவான் அவரும் அறிந்து கொள்வார் இது விஷயமாக நீ உலகில் என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான் உனக்காகவே போரிட்டேன் இறுதியில் கொல்லப்பட்டேன் என்று கூறுவார் நீ பொய் கூறுகிறாய் பெரும் வீரர் என்று புகழப்படவே நீ போரிட்டாய் அவ்வாறே மக்களால் கூறப்பட்டுவிட்டது என்று அல்லாஹ் கூறுவான் பின்பு முகமுகும் பெற அவரை நரகில் போடும்படி கட்டளையிடப்படும் அடுத்தவர் கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து குரானை மோதியவர் அவர் கொண்டு வரப்படுவார் அவரிடம் தன் அருட்கொலையை அல்லாஹ் எடுத்துக் கூறுவான் அவரும் அறிந்து கொள்வார் இது விஷயமாக உலகில் எப்படி நடந்து உண்டாய் என்று கேட்பான் நான் கல்வியை கற்றேன் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தேன் உனக்காகவே குரானை ஓதினேன் என்று கூறுவார் நீ பொய் கூறுகிறாய் அறிஞர் என்று புகழப்பட வேண்டும் என்பதற்காக நீ கற்றுக் நன்கு ஓதுபவர் என்று கூறப்பட வேண்டும் என்பதற்காக குரானை நீ ஓதினாய் அவ்வாறே மக்களால் கூறப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுவான் பின்பு அவரை முகமுக்கும் பெரும் அருகில் போடுங்கள் என கட்டளையிடப்படும் அடுத்து அல்லாஹுவினால் அவருக்கு அல்லாஹ் அறிவிப்பான் அறிந்து கொள்வார் இதிலே உலகில் எப்படி நடந்து கொண்டாய் என அல்லாஹ் கேட்பான் எந்த வழியில் செலவு செய்யப்படுவதை நீ விரும்புவாயோ அந்த வழியில் உனக்காக நான் செலவு செய்தேன் என்று கூறுவார் நீ போய் கூறுகிறாய் கொடையாளி என கூறப்பட வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்தாய் இவ்வாறே மக்களால் கூறப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுவான் பின்பு நரகில் முகம் குப்புற அவரை போடுங்கள் என கட்டளிடப்படும் என்று நபி அலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஒன்பது பூஜ்யம்